प्रपन्न कृष्णाय பிரபிஜா தோற்றவேத்தைக்காண முதிரா கிருஷ்ணா கீதமே நமையம் पंडितं தாநி भगवान श्री कृष्णर கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் தரிசனம் பண்ணுகிறவனுடைய மகிமையை இப்பொழுது சொல்ல தொடங்குகிறார் அதாவது ஜ்யானி கர்மம் பண்ணினாலும் கர்மம் செய்யாதவன் அஜானி கர்மம் பண்ணலேன்னாலும் அவன் கர்மம் செய்யக்கூடியவன் அப்படிதான் இங்கே அர்த்தம் பண்ணியிருக்கும் சும்மா இருக்கிறவன் வந்து கர்மம் பண்ணாதவன் அர்த்தம் இல்லை ஆத்மாவை வந்து எவன் கர்மம் புரிவதாகவும் சும்மா இருப்பதாகவும் நினைக்கிறானோ அவன் அஜானி ஞானி ஆத்மாவாகிய நான் செயல் புரிவதும் இல்லை ஓய்வெடுப்பதும் இல்லை என்பதை உணர்ந்திருக்கிறான் ஆத்மாவுக்கு நேரடியாக செயல் புரியும் தன்மையோ ஓய்வெடுக்கிற தன்மையோ கிடையவே கிடையாது இதுதான் ஆத்ம ஜானம் ஆத்மாவத்தின ஞானத்தோட காரியம் பண்ணுறான் அஜ்ஞானி ஆத்மாவத்தின ஞானம் இல்லாததுனால அவன் கர்மம் பண்ணாட்டாலும் கர்மத்துக்கான விதை அவன்கிட்ட இருக்குங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லாேருக்கும் நல்லா புரியும் நான் நம்புறேன் பகவான்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணுறேன் இந்த கருத்து உங்களுக்கெல்லாம் நல்லா விளங்கணும்னு அதனுடைய மகிமையை இப்போ சொல்கிற தொடர்ந்து சொல்கிற எஸ் எவனுடைய எந்த ஆத்ம ஜ்யானியினுடையன்னு அர்த்தம் கர்மத்தில் அகர்மத்தை தரிசிக்கின்றவனுடைய சர்வே சமாரம்பாகா சர்வேனா எல்லாம்னு அர்த்தம் சமாரம்பாகு சொன்னால் நன்றாக நாம் ஒரு காரியத்தை செஞ்சு முடித்த உடனே பலன் ரெடி ஆகிடுமா ரெடினா உடனே வராது அது புண்ணியமாகவோ பாபமாகவோ மாறிடும் இந்த இடத்துல வந்து ஞானி பண்ணுற கர்மத்தை சொல்கிறார் சர்வே சமாரம்பாகு சொன்னால் எல்லா விதமான நற்காரியங்களும் தர்மமான காரியங்களும் அதர்மமான காரியங்கள்லாம் கிடையாது ஏன்னா ஞானிக்கு தர்மமாக இருக்கிறது தான் தெரியும் ஏன்னா அவன் அதர்மத்தை தர்மத்தினால் ஜெயிச்சு தர்மத்தையும் ஞானத்தினால ஜெயிச்சிருக்கான் ஆகையினால அவனுடைய எல்லா காரியங்களும் எப்படி இருக்குதுன்னா காமசங்கல்பர்ஜித்தாக சர்வே சமாரம்பாக காம சங்கல்பர்ஜித்தாகனா காமஹான்னா ஆசை சங்கல்பம்னு சொன்னால் ஒரு பொருளை பார்த்த உடனே எத்தனையோ பொருளை பார்க்குறோம் சில பொருளை பார்த்த உடனே இது எனக்கு சுகம் கொடுக்கும் இப்போ நல்ல சாப்பிட்றதுக்கு ஒரு பதார்த்தம் இருக்குன்னு சொன்னால் இந்த பதார்த்தத்தை நான் சாப்பிட்டா எனக்கு சுகம் கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு அதுக்கு பேர் சங்கல்பம்னு பேர் அந்த சங்கல்பம் இருக்கிற காலத்தினால் அது எப்படியாவது அனுபவிக்கணுங்கிறது அந்த திரும்ப திரும்ப வர்றது முதல் எண்ணம் இருக்கு இல்லையா இதனை அனுபவிக்கணுங்கிற ஒரு முதல் எண்ணத்துக்கு சங்கல்பம்னு பேர் அதுக்கப்புறம் அது தொடர்ந்து பலப்பட்ட அதுக்கு பேர் காமஹான்னு பேர் ஆக இவனுக்கு பலனை அனுபவிக்கணுங்கிற எண்ணமே கிடையாது ஆனால் இவன் தர்மமாக வேலை செய்கிறான் காம சங்கல்ப வர்ஜிதாக வர்ஜித்தாகன்னா இல்லாதவன் அர்த்தம் ஆசையோ எதிர்பார்ப்போ எதுவும் இல்லாதவன் அர்த்தம் ஆசைகளும் எதிர்பார்ப்பும் ல்லாமல் செயல் புரிகிறான் அர்த்தம் யாருடைய எல்லா செயல்களும் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் செய்யப்படுகின்றனவோ புதாகா அறிஞர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் ஞானாக்னி தக்த கர்மானம் அறிவாகிய நெருப்பால் வினைகளை எரித்தவன் செயல்களை எரித்தவன் கர்மத்தில் அகர்ம தரிசனத்தை தான் சொல்ற அவனை அறிவு தீயினால் எரிக்கப்பட்ட கர்மங்களை உடையவன் என்று பண்டித்தம் அவனை இவன்தான் உண்மையில் பண்டிதன் மற்றவர்கள்லாம் உண்மையான பண்டிதர்கள் கிடையாது பண்டிதர்கள் போல தோற்றம்னு சங்கராச்சாரியார் சொல்றார் ஆஹ் இவன்தான் உண்மையான உத்தமமான பண்டிதன் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ஞானாக்னி தக்த கர்மானம் தமாக பண்டிதம் புதாகா புதாகா தம் அவனை ால் எிக்கப்பட்ட கர்மத்தை உடையவன் ஞானாக்னி தக்த கர்மானம் பண்டிதம் பண்டிதன் என்றும் சொல்லுகிறார்கள் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் நாளைக்கு அடுத்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்க்கலாம் எஸ்ய சர்வே சமாரம்பா காமசங்கல்பர்ஜித கர்மாணம் தமாஹு பண்டிதம் புதா